வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கிருத்தன வாழ்க்கை இன்பமானதும் இல்லை துன்பமானதும் இல்லை தைரியத்தோடும் தியாக உணர்வோடும் ஈடுபட வேண்டிய ஒரு கடின தொழில் ஆம் வாழ்க்கை இன்பமானதும் இல்லை துன்பமானதும் இல்லை தைரியத்தோடும் தியாக உணர்வோடும் ஈடுபட வேண்டிய ஒரு கடினமான தொழில் என்கிறார் ஷெல்லி நன்றி வணக்கம்